ே நம்பர் ஒன் இட்லியாக இருப்பவர்களின் இன்னொரு குணாதிசயம் நம்பகத்தன்மை தன்னை பற்றிய நம்பகத்தன்மையை தன்னை சார்ந்தவர்களிடம் ஏற்படுத்தும் குணம் அழகு அறிவு புத்திசாலித்தனம் போன்றவை இருந்தும் கூட சிலர் மதிக்கப்படுவதில்லை மற்றவர்களால் விரும்பப்படுவதும் இல்லை அவையெல்லாம் பழிச்சென்று வெளி தெரியும் முதல் பார்வை மதிப்பீடுகள் யோசித்து பார்த்தால் புரியும் நாம் அதிகம் நேசிக்கும் மனிதர்கள் அழகானவர்கள் மட்டும்தானா நாம் மதிக்கும் மனிதர்கள் அன்பு செலுத்தும் மனிதர்கள் எல்லாருமே அறிவுஜீவிகள்தானா மக்களால் பெரிதும் விரும்பப்படும் தலைவர்கள் எல்லாம் புத்திசாலிகள்தானா இல்லை முதல் பார்வைக்கு மட்டும்தான் அவை பயன்படும் போகப் போக ஒருவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை வைத்துத்தானே அவரை பற்றி முடிவுக்கு வருகிறார்கள் எவர் பெரியவர் எவருக்கு அதிக ஆதரவு என்று போட்டிகளை பத்திரிகைகள் தொலைக்காட்சி போன்ற ஊடகங்கள் நடத்தும் இரண்டாயிரத்தி ஆறில் அப்படி ஒரு போட்டியை பிராண்ட்காம் என்ற நிறுவனம் நடத்தியது நீங்கள் அதிகம் மதிக்கும் தொழில் நிறுவன தலைவர் யார் என்று எம்பிஏ படிக்கும் மாணவர்களிடம் கேட்டார்கள் பொதுவாக பார்த்தால் மிகப்பெரிய தொழிலதிபர்கள் முகேஷ் அணில் அம்பானி சகோதரர்களோ இந்தியாவின் மிகப்பெரும் பணக்காரர் அசிம் பிரேம்ஜியோ என்றுதான் பதில் வந்திருக்க வேண்டும் மிகவும் மதிக்கப்படும் தலைவராக அவர்களால் பார்க்கப்படுவது இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி ஓராண்டு அல்ல இரண்டாண்டு அல்ல தொடர்ந்து ஐந்தாண்டுகளாக அவருக்கு அடுத்தபடியாகத்தான் ரத்தன் டாட்டாவே அதற்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுவது அவர் சமுதாய பொறுப்புடன் நடந்து கொள்கிறார் என்பதுதான் தவிர நேர்மையானவர் தனது தொழில் மீதும் வேலை மீதும் மாறாத பற்று கொண்டவர் யார் தினசரி நாராயணமூர்த்தியை பார்க்கிறார்கள் பழகுகிறார்கள் அவருடன் பணியாற்றுபவர்களோ அவரது குடும்பத்தினரோ கொடுத்த சான்றிதழ் இல்லை இது மாறாக எம்பிஏ படிக்கும் மாணவர்கள் ஆக ஒரு நபரை நமக்கு பிடிப்பதற்கு காரணம் அழகோ அறிவோ பணமோ மட்டுமல்ல நமது நம்பிக்கையை கவருபவர்களைத்தான் நாம் விரும்புகிறோம் பார்த்தசாரதி என்றொரு பத்திரிகையாளர் வீட்டுக்கு என்ன பொருள் வாங்க வேண்டுமென்றாலும் டாட்டா பிராண்ட் மட்டுமே வாங்குவார் அவர் வாங்க விரும்பும் ஒரு பொருளை டாடா நிறுவனம் அதுவரை தயாரித்திராவிட்டால் அந்நிறுவனம் தயாரித்து அறிமுகப்படுத்தும் வரை பொறுமையுடன் காத்திருப்பார் இது என்ன சிறுவிள்ளைத்தனம் வேறு நல்ல நிறுவனங்களும் இருக்கின்றனவே ஏன் அவற்றையும் அவர் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது கேட்டால் வரும் பதில் இதுதான் நான் டாட்டாவை நம்புகிறேன் இன்றுவரை அவர்கள் என்னை ஏமாற்றியதில்லை சிலரை புத்திசாலி என்று ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் நம்ப முடியாது என்பார்கள் என்ன செய்வானோ அவன் காசுக்காக எது வேண்டுமானாலும் செய்வானப்பா என்று பயப்படுவார்கள் அதனால் ஏற்படும் விளைவுகள் வெற்றிகளை பாதிக்கும் எதையும் நியாயமாகச் செய்பவர் இவரை நம்பலாம் என் சார்பாக அவரே செய்யட்டும் அவர் சொன்னால் போதும் இப்படி பெயர் எடுக்க வேண்டும் இதைத்தான் இட்லி அக்கவுண்டில் செல்வம் சேர்ப்பது அதாவது எமோஷனல் பேங்க் அக்கவுண்ட் என்கிறார் ஸ்டீவன் கோவே பணத்தினை வங்கிக் கணக்குகளில் போட்டு எடுப்பதைப் போல மனிதர்களும் ஒரு வருஷம் ஒருவர் பழகும்போது ஒருவர் மற்றொருவருடைய மனம் என்ற கணக்கில் வரவு வைக்கிறோம் அதாவது டெபாசிட் செய்கிறோம் அல்லது இருப்பதை எடுக்கிறோம் அன்பு காட்டுவது மரியாதையாக நடத்துவது நல்லது செய்வது விட்டு கொடுப்பது சொன்னபடி நடந்து கொள்வது போன்றவை வரவு வைப்பது அசிங்கப்படுத்துவது மதிக்காமல் நடத்துவது ஏமாற்றுவது திட்டுவது அவமானப்படுத்துவது அலட்சியப்படுத்துவது சொன்ன வார்த்தைப்படி நடந்து கொள்ளாமல் இருப்பது எல்லாம் கணக்கிலிருந்து எடுப்பதற்குச் சமம் எவருக்கு நல்லது செய்கிறோமோ எவரிடம் நமக்கு நல்ல பெயர் இருக்கிறதோ அவர்களிடம் தப்பித் தவறி தவறாக நடந்து கொண்டாலும் பொறுத்துக்கொள்வார்கள் அதாவது எவர் கணக்கில் நாம் ஏற்கனவே வரவு வைத்திருக்கிறோமோ அங்கே அந்த கணக்கிலிருந்து எடுக்க முடியும் ஆனால் கணக்கில் எதுவும் போடாமலேயே எடுக்க முயன்றால் பிரச்சனை தானே யாரிடம் உரிமை எடுத்துக்கொண்டு பேச முடியும் நடந்து கொள்ள முடியும் நாம் யாருக்கு அதிகம் செய்திருக்கிறோமோ அவரிடம்தான் ஏன் எடுக்க வேண்டும் அதிகம் எடுக்காமல் அதிகம் போடுபவர்கள் மதிக்கப்படுகிறார்கள் வெற்றியும் பெறுகிறார்கள் தனக்கு லாபமா நஷ்டமா என்று பார்ப்பது இல்லை எது சரியோ அதைச் செய்வது அப்படி நடந்து கொள்வது எவர் நம்முன் இருக்கிறாரோ அவருக்கு பரிந்து பேசுவது என்றில்லாமல் நியாயப்படி பேசுவது உடன் இல்லாவிட்டாலும் கூட யார் பக்கம் நியாயமோ அதை ஆதரித்துப் பேசுவது ஒருவர் இல்லாத கூட அவருடைய நியாயமான உரிமைகளுக்காகப் பேசுவது தனக்கு சாதகமாக இல்லாவிட்டாலும் கூட சொன்னபடியே நடந்து கொள்வது இப்படியெல்லாம் நடப்பது அந்தச் சமயங்களில் சிரமங்களை கொடுக்கலாம் ஆனால் இவற்றை கவனிப்பவர்கள் இப்படி செய்பவர்களை மதிக்க ஆரம்பிக்கிறார்கள் உண்மையாக பேசுபவர் நேர்மையாக நடப்பவர் என்று யோசிக்க ஆரம்பிக்கிறார்கள் இப்படித்தான் நம்பகத்தன்மை உருவாகிறது எதிரணியினரே மதிக்கத்தக்க தலைவர்களாக சிலர் உருவாக இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் செயல்பாடுகள்தான் காரணங்களாக அமைகின்றன இப்படி நடந்து கொள்வது சுலபமில்லை சிரமமாக இருக்கலாம் அதற்கு நெஞ்சுறுதி வேண்டும் சரியாகத்தான் நடந்து கொள்வேன் என்ற கொள்கை பிடிப்பு வேண்டும் அதே போல பிறர் மதிப்பது தன் தவறுகளை ஒப்புக்கொள்பவர்களைத்தான் தவறே செய்யாதவர்கள் இருக்க முடியாது அப்படி தவறு நிகழ்ந்துவிட்டால் சம்பந்தப்பட்டவர் அதை ஒப்புக்கொள்ளும் பொழுது அவருடைய மதிப்பு உயர்கிறது என்பதே உண்மை ஏனென்றால் அதில் மிளிரும் நேர்மை பார்க்கப்படுகிறது ஒப்புக்கொள்ளாதவர்கள் ஒப்புக்கொள்ளாததன் மூலம் தங்கள் முகத்தினை காப்பாற்றிக் கொண்டு விடுவதாக நினைக்கிறார்கள் அதில் உண்மையில்லை வாழ்க்கையோ நட்போ குடும்பமோ உறவோ வியாபாரமோ எல்லாமே நீண்டகால விஷயங்கள் ஓரிரு நாள்களுடன் முடிவது இல்லை நேர்மையாக நடப்பவருக்குத்தான் மதிப்பும் ஆதரவும் கிடைக்கும் ஸ்கேண்டினேவியன் ஏர்லைன்ஸின் தலைவர் கால்சன் மொமெண்ட்ஸ் ஆஃப் த ட்ரூத் உண்மையின் ஒவ்வொரு கணமும் என்கிற ஒரு விஷயம் சொன்னார் உரவாடும் ஒவ்வொரு சில நொடிகளிலுமே வாடிக்கையாளர்கள் நிறுவனம் பற்றி முடிவுகளுக்கு வருகிறார்கள் அதன் மூலம் நிறுவனம் பற்றிய கணிப்புகளை தங்கள் மனத்தில் ஏற்படுத்திக் ஆகவே ஒவ்வொரு சிறு உரையாடலும் சந்திப்பும் பரிமாற்றமும் ஒரே அளவு முக்கியம்தான் என்று தன் ஊழியர்களுக்கு அறிவுறுத்தியதாக சொல்வார் எப்பொழுதும் எங்கேயும் எவரிடமும் நேர்மையாக நடந்து கொள்பவர்கள் சரியாகவே செய்கிறவர்கள் ஒழுங்காக இருப்பவர்கள் மீது எவருக்கும் மதிப்பு நிச்சயம் வந்தே தீரும் அப்படி இருப்பது நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும் அதனால்தான் இதையும் இட்லியின் ஓர் அங்கமாகச் சொல்கிறார்கள் இவை தன்னுடைய இலக்கினை அடைவதற்கு தானே பொறுப்பேற்றல் தன் வேலைகளை முறையாகவும் கவனமாகவும் எப்பொழுதும் செய்வது மற்றவர்களின் விரோதத்தினை எதிர்கொள்ள நேர்ந்தாலும்கூட கவனமாக அதை நீக்க முயற்சி மேற்கொள்வது தன் கோபம் வெறுப்பு போன்ற உணர்ச்சிகளையெல்லாம் அடுத்தவருக்குத் தெரிந்துவிடாமல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது போன்றவையெல்லாம் இட்லியாக இருப்பவர்களின் சட்டையில் குத்தப்பட்ட மெடல்கள்